அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்ற தொழுகைகளை தொழுதால் அப்துல்லா நல்ல மனிதர் தான் என என் தந்தை பற்றி நபி சல்லுலாஹு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதன் என் தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் குறைந்த நேரமே இரவில் தூங்குவார்கள் அதாவது இரவில் அதிகமான நேரம் நபிலான தொழுகைகளில் ஈடுபடுவார்கள் மூன்று ஏழு மூன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு நான்கு ஏழு ஒன்பது